நாட்டின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் கொல்லு பகோடா பொருட்கள் கொல்லு ஒரு கப் பஜ்ஜி மிக்ஸ் அரை கப் பஜ்ஜி மிக்ஸ் இல்லைன்னா கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் உப்பு ருசி கேற்ப பச்சை மிளகாய் ரெண்டு புதினா கால் கப் முருங்கை கீரை கால் கப் இஞ்சி ஒரு தொண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம வந்து கொள்ளை வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ட்ரை பேன் வச்சுருவோம் அந்த ட்ரை பேனில் இந்த கொள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அது ஆறுனதும் அதை பவுட்ரு பண்ணி வச்சுப்போம் நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம் ஜலிச்சு ஒரு பவுலில் எடுத்து கொட்டிடலாம் அதுக்கப்புறம் அதில் இந்த பஜ்ஜி மிக்ஸர் தான் பஜ்ஜி மிக்ஸ் கலந்துக்கலாம் இல்லைனா அரிசி மாவு கடலை மாவு போட்டு அதில் கலந்துருவோம் கலந்துட்டு உப்பு ருசிக்கு மாதிரி போட்டுவிடுவோம் நம்ம முருங்கைக்கீரை கால் கப் கிளீன் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படி முருங்கைக்கீரை இல்லைன்னா வெந்தயக்கீரை போட்டுக்கலாம் இல்லை நம்ம வேறு ஏதாவது கீரை கூட போட்டுக்கலாம் எது இதனாலையும் கலந்து வச்சுருவோம் அப்புறம் மிக்சியில் புதினா பச்சை இஞ்சி சோம்பு இதனாலையும் போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அதை நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதை எடுத்து இதோடு கலந்துருவோம் இந்த மாவில் கலந்துருவோம் கொல்லு மாவோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நீளம் நீளமாக கட் பண்ணி அந்த மாவில் கலந்துப்போம் கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏன்னா ஏற்கனவே புதினா அரைச்ச விழுது கலந்துருக்குள்ளே அதனால் தண்ணி அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பகோடா மாவு பத்தத்துக்கு பெசிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பகோடை மாவு ரெடி பண்ணியிருக்குள்ள அதை வந்து அப்படியே கிள்ளிக்கிள்ளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த சத்தம் அடைங்கிற வரைக்கும் நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொல்லுப்பகுடா தயார் இது வந்து கிறிஸ்பியா இருக்கும் இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்